Hmm. <t <t <tuh> ீ மாதோ ஜனாதிலோக்கம் அம்பாண்டிய திவியமான மனத்துல பதியும்படி ஆச்சாரியால் தொடங்கின அம்பாள் தலையில இருந்து ஆரம்பிச்சு பெரிய முழுக்க வர்ணனம் பண்ணிட்டு வந்து இப்பொழுது அம்பாளுயே திருவடிகளை வர்ணனம் பண்ண இந்த திருவடிகளை வர்ணனம் பண்ணும் பொழுது நிறைய ஸ்லோகங்கள் அஞ்சாறு ஸ்லோகங்கள் என்னன்னா சிஷ்ய நாம் பாதேதிகார பாதத்துலதான் நாம் பக்தி செய்யணும் அந்த பாதங்கள்ல செய்யக்கூடியதான பக்தியாவது அவருக்கு லௌகிகமான சுகத்தையும் மன நிம்மதியும் மோட்சத்தையும் அளிக்கக்கூடியதான வந்த மகிழ்வு ஆகையால் அந்த பாதங்களை பத்தி விசேஷமாக நிரந்திக்க முக்கியமான லோகத்துல பாதங்களை தாமரைக்கை ஒப்பிடுவது சகொழு பாத தாமரைன்னு சொல்லிட்டு இருப்பார் இங்க தாமரையானது சரியான திருஷ்டாங்கமா இல்லையா ஒப்பிடுவது சரியாக இருந்தா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏன்னா இந்த தாமரைக்கு சில புயந்ததான ஒரு குணங்கள் உண்டு அதேபோல அதற்கு சில கட்டுப்பாடுகளும் உண்டு தாமரையானது அது பார்க்கிறதுக்கு அழகான பொருள் அது வெளுப்பாகவும் இருக்கு அது நுனிய சிவப்பாகவும் இருக்கும் ஆகிய இந்த பாதங்கள் தாமரையை கண்களுக்கு திருஷ்டாந்தமாக கொடுக்கிறது நம பங்கஜனே பாயா நம பங்கஜ நேத்திரனே அப்படின்னு பகவானுக்குள்ளும்படும் அப்படின்னு சொல்றது வழக்கம் இந்த தாமதையானது மற்ற எல்லா புட்பங்களை விட சில சில புட்பமாக சொல்லியிருக்க ஏன் இதுல மகரங்கம் ஜாஸ்தியாகும் மற்ற புட்பங்களை விட தாமர புற்ப மகரத்தம் ஜாஸ்தியாகும் ஆகையால் மகரங்கத்தை ஆஸ்வாதனம் பண்றதுக்காக நிறைய பண்டுகளும் அந்த புண்ணம் கண்டிருக்கும் இந்த தாமரைக்கு இதழ்கள் ஆயுத இதழ்கள் ஆயிரம் இளைஞர்கள் இருக்கிறதுனால ஆயிரம் புட்பத்துக்கு சமானம் ஒரு தாமரை பூஜை பண்ணினோமையான ஆயிரம் புட்பங்கள் பூஜை பண்றா போல சமானம் தாமரைக்கு ரொம்ப விசேஷமாக சொல்றது வழக்கம் உண்டு அதே இல்லை இந்த தாமரையான மனுஷியாளுக்கு பக்தி பாவத்தை பெருக்கிறது தாமரை புட்பத்தை பூஜை பண்றதுன்னு ரொம்ப வருஷத்தீங்கன்னு கருதினா இது அதே சமயத்துல அசங்கத்துவத்துக்கும் திருஷ்டாந்தமாக சொல்றது பற்றுதல் இல்லாதான ஒரு நிலையை தருவதற்கும் பத்மபத்ரமி வம்பா அப்படின்னு பகவத்கீதையிலேயே சித்தாந்தமாக சொல்லிருக்கார் ஜலத்திலேயே முளைத்து ஜலத்திலேயே வளர்ந்து ஜலத்திலேயே அழியக்கூடிய தாமதை ஜலத்தோடையே சம்பந்தப்படல அதே போலயே நம்ம வாழ்க்கையில நாம் எங்க இருக்கமோ அவைகளோட எங்கு சேர்ந்திருக்கமோ எதுல வாழணுமோ அங்கேயே நாங்க பற்றதல் வாழணும்னு சொல்றது ஏன்னா பற்றுதல் இருக்குமே மனசுக்கு காலையை கொடுக்கிறது பத்துதல் அறிந்து அசேஷமாக ஒரு வைராக்கிய பாவனையுடைய வாழணும் அப்படின்னு சொன்னது இப்படி சொல்லக்கூடியதான இந்த உயர்ந்ததாக தாமரைக்கே சில லிமிட்டேஷன்ஸ் என்ன லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் தாமரையானது தனியை கண்டா தனி தாமதம் மேல விழுந்ததுமே அந்த அவருடைய இதழெல்லாம் புதிக்கு போயிடும் பனி மேலப்பட்டதுன்னா தாமரை இதுவுகள்ல தனித்தனியா உந்து போயிடும் இது ஒன்று ரெண்டாவது என்ன தாமத எப்பொழுதும் மலர்ந்து இருக்கார் சூரிய கிரணங்கள் எப்படி பழகுமோ அப்பதான் மலரும் சூரிய கிரணங்கள் இல்ல ராத்திரி வந்தாக்கு அப்பெல்லாம் என்ன ஆனார் இந்த கிரணங்களாவது தானா முக்குழிச்சமாக போயிடும் அது மிக இருக்கக்கூடியது தானா முடிக்கும் அதுக்கு சூரியகிரணங்களுடைய அபேட்ச இருக்கு சூரியகிரணங்கள் இல்லை என்றால் அது தானாக தாமரை மறுபடியும் மொட்டாகவிடும் இன்னொன்று சொன்னேன் தாமரையான வரலட்சுமிக்கு அது இருப்பிடமா இருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு இருப்பிடமா இருக்கு தாமரை மகாலட்சுமி தாயாருக்கு இருப்பிடமாக இருக்கு ஆனா தாமரை ஆண்டு ஆசிட் எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்காது மகாலதாயருக்கு திருமணமா இருக்கு தாமரை மகாலட்சுமியை பூஜை பண்ணினேன் ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு ஆனா தாமரை பயிற்சி அர்த்தம் கொடுக்க இப்படி லிமிடேஷன் அம்பாருடைய பார தாமரையான்னு என்ன இந்த மூணு லிமிடேஷனும் இல்லாம இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிற அது எப்படி தெரியலிஹந்தவ்யம் சிமானி சிமம்ன தாமரை இது பனி அந்த பனி வந்தால் தாமரையான தானா அது போயிடும் அந்த விதிகள்லாம் தனித்தனியாக கிழந்துடும் அது அந்த தாமரை ஆனால் அம்பாளுடைய பாதத்தாமரை எப்படி இருக்கு சிமகிரி நிவாக துறோம் அந்த பனிமலை இருக்கு அந்த பனிமலையிலேயே எப்பொழுதும் நடவடிக்கை கொண்டிருக்க அந்த பாதத்தாமரைகளுக்கு எப்பொழுதும் பனிமலையினுடைய சம்பந்தம் இருந்துட்டே இருக்கு இருந்த போதிலும் அந்த பனிமலை சம்பந்தம் இருந்த போதிலும் அந்த பனியினால அந்த சம்பாருடைய பாதைகள் ஒன்னும் ஆகலேன்னு சாதாரணமாக நம்ம பணியில் நடந்த காலைல வெடிப்பு வரும் திட்ட வெடிப்பு ஒண்ணும் இல்ல தாமரையானது என்னாகும் இதெல்லாம் உண்டு போகணும் சம்பாளுடைய பாதை எதாக்காகதான் ஒண்ணும் ஆகல அப்படின்னா தாமரையானது இந்த பாத தாமரையானது பனியால் ஒன்னும் ஆகப்படல அதனால ஒரு கருத பிரசித்த தாமரைக்கு இருக்கக்கூடியதான எந்த ஒரு தோட்டம் இருக்கோ அந்த தோட்டமும் இல்லை ரெண்டாணம் ராத்திர தாமரை தூங்கிறது தூங்கிறது தான் முக்கலுக்கமாக இருக்கு அது விகசிக்காமல் அது என்ன எடுத்த தாமரம் மொட்டா தான் ஆயிடுறது முக்கமா போல இருக்கு ஆனா அம்பாளுடைய பாதங்கள் என்ன இல்ல ராத்திரியாகட்டும் பகலாட்டம் தனியார் சமயமாகட்டும் எப்ப ஆகட்டும் எப்பொழுதும் மலர்ந்து எல்லோருக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான நிலையிலேயே இருக்கு ஐயால் அந்த தாமரைக்கு இருக்கக்கூடியதான ஒரு தோஷம் இங்க நிஜாயம் நின்றாம் நிதாயம் ராத்திரி வேலையில அது நிச்சரிக்கிற மாதிரி புக்குளிக்கமாக இல்லாமல் புக்குளிக்கமாக போறது முன்னாலையும் எப்படி இருக்கு தாம பால தாமரையானது விஷதமாக விஸ்தீர்ணமாக எல்லோருக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு ஆயால் அந்த தாமரையோட இந்த விசேஷம் லட்சுமி பாத்திரம் சமய நாம் பக்தர்களா பக்தியுடன் அம்பாளை பூஜை பண்றவர்களுக்கு சமயாச்சாரத்துடன் வைதிக மார்க்கத்துடன் அம்பாலை எப்படி பூஜை பண்ணிக் கொண்டிருக்காளோ அவளுக்கு வரம் லட்சுமி பாத்திரம் அதிசந்தமயினாம் அதிசந்த அம்பாலை யார் பூஜை பண்றோ அவளுக்கு ஐஸ்வர்யம் அதிகமாக வரும் கொஞ்சம் கொஞ்சம் அவள் எவ்வளவு வேணும்னு நினைக்கிறாளோ அதை அதிகமா இருக்கும் அதான் இங்க அதிபரிதம்பு சொன்னா நம்ம இவ்வளவு ஆயிரம் ரூபாய் வேணும்னு சொன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரும் என்ன சுவாமி அந்த சுரூபம் போரும் எனக்கூடியதான சுரூபம் இது வேணும் இது வேணுங்கிற ஐயோ நம்ம இல்லையே நம்ம எப்படி அவசரப்படுறது அப்படிங்கிற நிலையில்லாத ஒரு சுரூபத்தை கொடுப்பார் அதனால வரம் லட்சுமி பாத்திரம் அது அந்த தாமரையானது லட்சுமிக்கு இருப்பிடமாகத்தான் இருக்கு ஆனா அம்பாளுடைய சரண தாமரை எப்படி இருக்கு மகிசுஜன் தௌ சமகினாம் சமையினாம் எல்லோருக்கும் ஐஸ்வர்யத்தை அதிகமாக கொடுத்து இது அதிகமாக கொடுத்துன்னு சொன்னா நமக்கு அதிகமாக கொடுத்த மறுபடியும் நமக்கு துன்பத்தை கள்ள மாட்டால் காக அதிகமானது எதுவா இருந்தாலும் சர்வஸ் அதிகிருதம் வியசனாய உபகல் படே அமுதமா ரொம்ப அழகா இருக்குதா ரொம்ப டேஸ்டா அதுக்குன்னு சொல்லிட்டு ஏகாசம் சாப்பிட்டேன்னா அப்புறம் நீங்க தான் சிரமப்படுவேன் அகான் எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் உங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கோ அந்தந்த சமயத்துல எவ்வளவு தேவை இருக்கோ அதை விட அழகுமா கொடுப்பா அவ்ளோனா சர்வதும் ஜனனி ஜயதம் ஆமா அவங்க பாதங்கள் ரெண்டும் ஜெயதா மேலோட எல்லாத்தையும் விட மேலோட இருக்கு உலகத்துல உயர்ந்ததான குரல்கள் என்ன என்று சொன்னால் தாமரை என்று சொல்ற இந்த தாமரைக்கு அவ்வளவு விசேஷம் உண்டு ஆனா அந்த தாமரையை ஜெயிக்க போயிறாருக்கு தங்களுடைய பாத தாமரை அப்படின்னு விசேஷமாக அந்த தாமரை பாதங்கள்டே அம்பாளுடைய பாதங்களை விசேஷமா இருக்காரு அப்படின்னு பக்தியை கொடுக்குறதுக்கு வளர்த்துவதற்கு இந்த ஸ்லோகமானது ரொம்ப விசேஷம் இது நம்ம சொல்லிட்டோம் என்றால் வளரும் இதுக்கு வாழப்படும் நைவேத்தியம் ஒண்ணு இந்த ஸ்லோகத்திலேயே இன்னொரு விசேஷம் உண்டு இது வந்து அம்பாளுடைய இந்த ரெண்டு சரணங்கள் இருக்கிற ஒரு பாடம் அம்பாளுடைய விமர்ச சக்தியும் இன்னொரு பாதமானது அம்பாளுடைய பிரகாச சக்தியும் சொல்லக்கூடியது பிரகாச சக்தி அப்படின்னு சொன்னமையான மனுஷாளுக்கு மன நிம்மதியை கொடுத்து ஞானத்தை கொடுக்கக்கூடியதான சக்திக்கு பிரகாச சக்தியும் பேரு விமர்ச சக்தி அவ விரும்பின பதார்த்தங்களை எல்லாம் கொடுக்குறது எதை நீங்க விரும்பலோ அப்பப்ப அதை கொடுத்துட்டே இருக்கணும் லௌகிகமான சுத்தத்தை சில தினத்தை தேவைப்படும் சம்சாரத்தில் இருக்கும்போது இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுறதுன்ற ஆகம்தானே ஒரு ஆசையும் இல்லாமல் இருக்க முடியுமா முடியாது அதுவே குழந்தைகள் அவா இவா இருக்கிற காலத்துல ஏதோ தேவைப்பட்டதான் இருக்கு அனாவசியமாக அதர்ம மார்க்கத்துல இல்லாமல் தர்மமாக எது நீங்க கேட்கிறீதோ எல்லாத்தையும் வலிப்பா அதுக்கப்புறம் இந்த சரீரம் இருக்கிற வழியை தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கோம் சரீரம் போன பிறகு சர்க்கரோகத்தில் ஆனந்தமா இருக்கணும்னு ஆசை இல்லை இருக்கும் அது அதுடைய நரக்க நிறுவை கட்டப்படுறது சட்டபத்த ஆனந்தமா இருக்கணும் அதையும் கொடுப்ப அதற்கு மேல என்ன மறுபடியும் வேறு பிறக்க வேண்டாம் சார் நம்ம அப்படியே பார்த்து லீனமாக அப்படின்னு அதையும் பரமேஸ்வரம் நாம் கபவர்கதா அபவர்கம் மூனையும் கொடுக்கக்கூடியதான வல்லமை உள்ளவள் அப்படின்னு ரெண்டு பாதங்கள் ஒன்னா தேர்ந்து கொடுக்கு அது எப்படி அர்ஜனாரின் சில சாதாரணமாகவே பார்வதி பரமேஸ்வர பவானி சங்கராக யார் தியானம் பண்றாலோ அவளுக்கு தாம்பத்திய சுகம் ஜாஸ்தியாக இருக்கும் அது இப்படி இந்த ஸ்லோகத்தில் தியானம் பண்றவர்களுக்கு தாம்பத்திய பாக்யம் தடையிடு வரைக்கும் தாம்பத்தியம் ஒன்றாக இருக்கும் அப்படி விசேஷமாக இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு பலம் ஆகையால் தினந்தோறும் புருஷாக சொன்னாலும் சரி ஸ்ரீகள் சொன்னாலும் சரி தாம்பத்திய பாவம் அதிகமாக ஐஸ்வர்யம் வரணும்னு சொன்னால் அதற்கு இந்த ஸ்லோகம்னு சொல்லியிருக்கேன் அப்படி இதா